அவர்கள் கேட்டார்கள் இறை அவர்களே தம் பொருளை வேறு எதையும் எவரும் தனக்கு விருப்பமானதாக ஆக்கிக் கொள்வதில்லை என நபி தோடர்கள் கூறினார்கள் அப்போது ஒருவரின் பொருள் என்பது அவர் முன்பு செய்தவை அதாவது நன்மையான வழியில் அவர் செலவு செய்தவையாகும் வாரிசின் பொருள் என்பது அவர் தம் வாரிசுகளுக்கு விட்டு செல்லும் பொருளாகும் என்று நபி செல்லாக வானிகி வி செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு நான்கு இரண்டு